வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று திரு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் நாட்டினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு லண்டனில் ராயல் ஓப்ரா மாளிகை திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் இதழ் முதன் முதலில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹாங்காங்கில் ஏற்பட்ட புயல் மற்றும் சுனாமி காரணமாக பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய பிரதமர் பீட்டர் ஸ்டோலிபின் கியவ் ஓப்ரா மாளிகையில் சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நெதர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக நாடுகள் அணியில் ஹங்கேரி இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இருபத்தி நாள் உண்ணான் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் உலக நாடுகள் அணியில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பல் ஜப்பானின் ஜூனியோமாரூ என்ற கப்பலை தாக்கியதில் டச்சு ஆஸ்திரேலிய பிரிட்டிஷ் போர்க்கைதிகள் உட்பட ஐயாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநாவின் பொதுச் செயலாளர் டாக் ஹமாஷெல்ட் காங்கோவில் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள சென்றபோது விமான விபத்தில் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய உளவுத்துறை நிறுவனம் ரா அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இடி அமினால் விரட்டப்பட்ட முதல் தொகுதி உகாண்டா மக்கள் பிரிட்டன் வந்தடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஹொண்டுராசை தாக்கிய சூறாவளி காரணமாக ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பர்மாவில் அரசியலமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது மக்களாட்சிக்கு ஆதரவானோர் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு என பெயரிடப்பட்டிருந்த எழுச்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐம்பது விழுக்காடு வேல்ஸ் மக்கள் சுயாட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மியான்மரில் பௌத்த பிக்குகள் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கமானது வடகிழக்கு இந்தியா நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் மற்றும் திபெத் ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸ்காட்லாந்து மக்கள் பிரிட்டனுடன் தொடர்ந்து இருக்க சம்மதம் தெரிவித்து வாக்களித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வான்காட் மூன்று விண்கலம் பூமியை சுற்றி வர அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வாயேஜர் ஒன்று விண்கலம் பூமியையும் சந்திரனையும் சேர்த்து படம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சோயுத் முப்பத்தி எட்டு விண்கலத்தில் கியூபாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் ஒருவரும் ரஷ்ய வீரர் ஒருவரும் விண்வெளிக்கு சென்றனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சாமுவேல் ஜான்சன் ஆங்கிலேய கவிஞர் அகராதியை உருவாக்கியவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரிகோரி திருத்தந்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பரளி சு எழுத்தாளர் இதழாளர் பதிப்பாளர் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரா சாரங்கபாணி தமிழ் பேராசிரியர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பண்டரிபாய் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இந்திய திரைப்பட நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சபானா ஆஸ்மி இந்திய திரைப்பட தொலைக்காட்சி நாடக நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உபேந்திரா இந்திய நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரொனால்டோ பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வினய் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்ஜிந்தர் சிங் இந்திய தடகள வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஸ்வினி பொன்னப்பா இந்திய இறகு பந்தாட்ட வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லியனார்டு ஹாய்லர் சுவிஸ் கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிடர் இயக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பக்வான் தாஸ் இந்திய இறை மெய்யியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓறாம் ஆண்டு டாக் ஹமார்ஷெல்ட் ஐநாவின் இரண்டாவது பொதுச் செயலாளர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடன் நாட்டுக்காரரிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வித்வான் கா வேந்தனார் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்ரஹாம் கோவூர் இலங்கை மலையாள உளவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முகமது ஹிதயத்துல்லா இந்தியாவின் ஆறாவது குடியரசு துணைத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டி கே கோவிந்தராவ் கர்நாடக கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் அமெரிக்கா நாட்டில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் என்று உலக நீர் கண்காணிப்பு நாள் உலக அறிவாளிகள் தினம் என்று உலக மூங்கில் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே